ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் இந்த சமயம் கார்த்திக தீபோத்ஸவம் ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை இந்த கார்த்திக தீபம் உற்சவமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் ரெண்டு மூணு காரணங்கள் சொல்கிறது நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா ஆஷாடீம் அவதிம் கிருவா पंचमं பட்சம் ஆசிரித்தா காங்கி பித்தரக் க்ளிஷ்டா அன்னமப்பியன்வகம் ஜலம் ஆஷாட மாசத்திலிருந்து ஆரம்பித்து அஞ்சாவது பக்ஷமான கிருஷ்ணபட்சத்தை உத்தேசித்து அதாவது மகாலயபக்ஷத்தை உத்தேசித்து நம்முடைய பிதற்கள் இந்த பூலோகத்துக்கு வர யமனால் அனுப்பப்பட்டு அந்த பித்தர்க்களை உத்தேசித்து நாம் மகாலயஸ்ராத்தம்னு பதினஞ்சு நாளைக்கு செய்கிறோம் அதாவது நம்முடைய பிதற்கள்னால் நம் தலைமுறையில் வந்தவர்கள் மட்டுமில்லாமல் நம் சுற்றி உள்ள பந்துக்கள் நமக்கு உபநயனம் பண்ணி வச்ச ஆச்சாரியன் நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்த குரு அத்தனை பேருமே கபரா அவர்களை உத்தேசித்து ரெண்டு விதமான ஸ்ராத்தம் நாம் பண்ணுறோம் மகாலய பட்சத்தில் பக்ஷமகாலயம்னு பதினாறு நாளைக்கு தி தர்ப்பணமாக பண்ணுறது சக்கரன் மகாலயம்னு மத்தியத்தில் ஒரு நாளைக்கு ஸ்ராத்தமாக பண்ணுறது அப்படி ரெண்டு விதமான ஸ்ராத்தங்களை பண்ணி பிதர்களுடைய சந்துஷ்டியை ஏற்படுத்துகிறோம் அதில் அந்த ஸ்ராத்தம் எப்படி பண்ணணும் அப்படின்னா அன்னரூபமாக பண்ணணும் அப்படி முடியலைன்னா ஹீரண்ய பண்ணணும் அப்படின்னு ரெண்டு மூணு விதமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டியிருக்கு அப்படி காட்டியிருந்தாலும் கூட சில ஸ்ராத்தத்தை அன்னரூபமாகத்தான் செய்யணும்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது மிருதாஞ்ச சபிண்டா மகாலயம் ஆபோபி நகுத்திராண கரிஹிச்சி தாஜா தப்பனார் இறந்த தினத்தில் பண்ணக்கூடிய ஸ்ராதம் இறந்த பன்னெண்டாவது நாளன்னைக்கு பண்ணக்கூடிய சபிண்டீகரணம் கயேல போய் பண்ணக்கூடிய கயாஸ் இந்த மகாலயா இவைகளெல்லாம் அன்னரூபமாகத்தான் செய்யணும் அப்படின்னு ரொம்ப வலியுறுத்தி காட்டுறது தர்மசாஸ்திரம் அதை நம்மளால முடிஞ்ச வரையிலும் செய்கிறோம் அதில் பிதற்கள் சந்தோஷப்பட்டு பிதலோகத்தை நோக்கி போகிறா அப்படிங்க பூலோகத்தில் கொண்டு வந்து பிதற்களை விடுறவன் யமன் சூரியன்ட்ட பிதற்களை ஒப்படைச்சுட்டு சூரியனை சாட்சியாக வச்சுண்டு யமன் கிளம்பி போயிடுறார் சூரியன் பிதற்களை திரும்பவும் பிதலோகத்தில் கொண்டு போய் விடுறார்னு புராணங்கள் காட்டுறது மகாபாரதம் யாவச்ச கன்னியா துலையோ கிரமாதாஸ்தே திவாக்கூன்யம் பிரேதபுரம் யாவது விரச்சிகம் யாவதாக சூரியன் இந்த கார்த்திக மாத பௌர்ணமி வரையிலும் பிதற்களை இங்கேயே வச்சிருந்துருக்கார் இந்த பௌர்ணமி தினத்தில் பித்திருக்களை திரும்பவும் பித்ருலோகத்தை நோக்கி அழைச்சனு போகிறார் சூரியன் அந்த ஆகை அந்த சமயத்தில் ஏயம் தீபாவிதா ராஜன் ஹாத்தா பஞ்சதசி புவி அப்படி பண்ணி பிதற்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படி செய்யலைன்னா பிதிருஷாபம் ஏற்படுறது விருஷ்டிக்கே சமதிக்கிராந்தே பிதரோ தெய்வத்தை சக நிஸ்வசிய பிரதிக்குச் சாபம் தத்துவா சுதாரணம் இந்த திரு கார்த்திகைக்குள்ள யார் ஓவன் மகாலயசாத்த பண்ணல்லையோ அவனுக்கு சாபத்தை விட்டுட்டு பெருமூச்சு விட்டுண்டு பித்திருக்கள் அ அரமனசோட சேர்ந்து பிதிருலோகத்தை நோக்கி போகிறார் பித்திருக்கள் சூரியன் அழைச்சின்னு போகிறார் அப்படி பிதிர்ஷாபம் நமக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுனாலே தான் இந்த பரணி தீபம்னு இதை நாம் கொண்டாடுறோம் பரணி தீபம்னு கார்த்திகை தீபத்திற்கு முதல் நாள் சாயங்காலம் மண் மண் அகல் வாங்கி வச்சு அதில் பெரிய திரி போட்டு இழுப்பை எண்ணெயை விட்டு தீபம் ஏற்றி வைக்கணும் திறந்த வழியில் ஏற்றி வைக்கணும் ஆகாஷம் தெரிகிறா போல் இடத்துல தீபம் ஏற்றி வைக்கணும் வாசலில் கோலம் போட்டு வாசலில் ஏற்றணும் மாடியில் ஏற்றி வைக்கணும் அதற்கு தான் மோக்ஷ தீபம்னு பேர் கோவில்கள்லாம் ஏற்றுவா வடக்கை பார்க்க தீபம் ஏற்றி வைக்கிறது மோக்ஷ தீபம்னு பரணி தீபத்தன்றிக்கு ஏத்துறது மறுநாளைக்கு திருக்கார்த்திகை தீபம் அன்றைக்கும் இதே போல் அகல் நிறையா வாங்கி வச்சுட்டு ரெட்டப்படையில் தீபம் ஏற்றி வைக்கிறது குறைஞ்ச பட்சம் பன்னெண்டு தீபம் ஏத்துறது அதிகபட்சம் எவ்வளோ வேணால் தீபம் ஏற்றலாம் எவ்வளவுக்கு எவ்வளோ தீபம் நாம் ஏத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு தெய்வசக்தி அதிகமாக கிடைக்கிறது அப்படி சாயங்காலம் தீபம் வைக்கிற நேரத்தில் கிராமங்கள் எல்லாம் ஆச்சாரம் எப்படின்னு கேட்டால் சிவன் கோவிலில் சொக்கப்பானைன்னு ஏற்றுவா ஆற்றுலருந்து பச்சை கற்பூரம் எடுத்துன்னு போகணும் கோவிலுக்கு போனால் அங்கே பச்சை கற்பூரத்தை போட்டு அதை சுவாமிக்கு கற்பூரகாரதி பண்ணின பிறகு சுவாமி புறப்பட்டு வருவார் வந்து அந்த பச்சகர்பூரத்தை ஏற்றி அதில் பனை ஓலைகள் இவைகளெல்லாம் நிறையா போட்டு பெருசாக ஜொலிக்க பண்ணுவாள் கோவிலில் அதற்கு சொக்கப்பனைனு பேர் அதில் கொண்டு போய் நாம் எடுத்துன்னு போன பச்சகர்பூரத்தை போடணும் போட்டுவிட்டும் அங்கேருந்து எரியிற கட்டையை ஒன்று எடுத்துன்னு வரணும் ஆற்றுக்கு அப்படி எடுத்துன்னு வந்து அந்த ஜாலையில் சுவாமி சன்னிதியில் ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும் ஏத்தி வச்சுட்டோ அங்கே நாம் அடிக்கிற அத்தனை தீபத்திலையும் அதை ஏற்றணும் ஏற்றி வீடு பூரா வச்சு வாசலில் வச்சு கிழக்க பார்க்க வைக்கணும் தீபத்தை சூரியனுடைய பிரீத்திக்காக வைக்கிறது அப்படி வீடு பூரா வச்சு அந்த தீபத்தினுடைய ஜுவலை வீட்டில் நிறையணும் அப்படி இழுப்பை எண்ணெயை விட்டு அந்த தீபத்தை ஏற்றணும் சுவாமிக்கு கற்பூரஹாரதி பண்ணி நெல் பொறி நைவேத்தியம் பண்ணுறது நம்முடைய பிதற்கள் பூச்சி புழுக்கள் இப்படி பிறந்த பிதற்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படி நெல் பொறி அந்த தீபங்கள்லாம் ஏற்றுற பொழுது ஒரு ஸ்லோகம் சொல்லி ஏத்துறதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது கீட்டா பதங்காக மசகாஷ்ட விரக்ஷாக ஜலே ஸ்தலே ஏ விச்சரந்தி ஜீவாக திருஷ்டுவா பிரதீபம் நச்ச ஜென்மபாகினா பவந்தி நித்யம் ஸ்வபச்சாஹி விப்ராஹா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை ஏத்தி சொல்லி ஏத்தணும் தீபத்தை ஏற்றி எல்லா இடங்கள்லேயும் வைக்கணும் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்முடைய பித்திருக்கள் இந்த மனுஷென்மாவில் ஏதோ பாபங்களை செய்ததுனாலே பூச்சியாகவும் புழுக்களாகவும் பிறந்திருப்பா அந்த பிதர்கள் இந்த தீபத்தினுடைய ஜுவாலையை பார்த்து திருப்தி அடைஞ்சு நல்ல சத்கதியை அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது கீட்டா பதங்காக மசகாச்ச விர ஜலே ஸ்தலே ஏ விசரந்தி ஜீவாக திருஷ்டா பிரதீபம் நச்ச ஜன்மபாகினா பவந்தி நித்தியம் ஸ்வபச்சாஹி விப்ராஹா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி தீபம் ஏற்றி வீடு பூரா வைக்கணும் வச்சால் பிதற்கள் சந்தோஷப்படுறா அந்த நெல் பொரியை திதிப்பு கலந்த நெல் பொறி தான் பொறி உருண்டையாக பண்ணி சூரியனுக்கு நைவேத்தியம் பண்ணுறது ஏன் சூரியனுக்கு நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னா மகாபாரதம் என்ன சொல்கிறது பகல்ல சக்தியை பூரா அக்னிக்கிட்ட கொடுத்துட்டு சூரியன் அஸ்தமனமாக ஆறார் உதயம் பொழுது திரும்பவும் அக்னிக்கிட்டே இருந்து தன் தேஜஸை வாங்கிக்கிறார் சூரியன் அப்படி அக்னிக்கிட்டே இருந்து தன் தேஜஸை வாங்கிக்கக்கூடியதான தினம் இந்த கார்த்திக பௌர்ணமி அப்படின்னு மகாபாரதம் காண்பிக்கிறது அப்படி அக்னிக்கிட்டேருந்து தேஜஸை சூரியன் அப்படிங்கிறதுனால தீபம் ஏற்றி வைக்கிறதுன்னு புராணம் காண்பிக்கிறது அப்படி ஏற்றி வச்சு அந்த தீபம் தானாக அணையிற வரைக்கும் காத்தின் இருந்து அதற்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து ஜாகிருதியாக வைக்கிறது இது ரெண்டு நாள் இல்லாமல் மறுநாளைக்கும் தீபம் ஏற்றணும் மூன்று நாள் உற்சவம் இது திரு மூன்றாவது நாளைக்கும் தீபம் வாசலில் ஏற்றி வைக்கணும் கிழக்க பார்க்க பரணி தீபம்ங்கிறது வடக்கை பார்க்க ஏற்றி வைக்கணும் கார்த்திகை தீபம் மறுநாள் தீபம் கிழக்க பார்க்க ஏற்றி வைக்கிறதுன்னு ஆச்சாரம் அப்படி ஏற்றி வச்சால் பித்தக்களுடைய சந்துஷ்டி நமக்கு ஏற்படுறது சூரியனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக ஏற்படுறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது இந்த கார்த்திகை உற்சவத்தை நாம் எல்லோரும் யதாவத்தாக அனுஷ்டானம் பண்ணி நல்ல ஆரோக்கியத்தை தேக ஆரோக்கியத்தை பூர்ணமாக அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்